திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் கோயில் திருச்சிற்றம்பலம் பாளையுடைய கமுகோங்கி பன்மாடம் நெருங்கியங்கும் வாழையுடை புனல் வந்தெறி வாழ்வையில் தில்லை தன்னுள் கழர் சிற்றம் பலத்தரன் ஆடல் கண்டால் பீழையுடை கண்களார் பின்னை பேய்த்தொண்டர் காண்பதென்னே பொறுவிடையொன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதளன் உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கெல்லாம் திருவுடை தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மாற்றின காண்பதென்னே தமலரொடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனொடு மாலுக்கும் காண்பரியான் பொடிக் கொண்டணிந்த பொன்னாகியதில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு காண்பதே வைச்ச பொருள் நமக்காகுமென்றெண்ணி நமச்சிவாய அச்சமொழிந்தேனிதில்லை அம்பலத்தாடுகின்ற பிச்சன் பிறப்பிலே பேர் நந்திவுந்தியின் மேலசைத்த கச்சின்ழகு கண்டை கண் கொண்டு காண்பது நேம் செய் நீல மலர்கின்றலை சிற்றம்பலவன் மைங்கின்ற ஒன்கழல் மலை மகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நீங்கெறியும் விளக்கொத் நீல மணிமிடற்றான் கைங்கின்ற ஆடல் கண்டார் பின்னை கண் கொண்டு காண்பதென்னேன் ஊனத்தை நீக்கி உலகரிய என்னை ஆட்கொண்டவன் தேனோ தில்லை சிற்றம்பலவனெங்கோன் வானத்தவருய்ய வெஞ்சையுண்ட கண்டத்திலங்கும் ஏனத்திற்கண்ட்பின்னை கண் கொண்டு காண்பதென்னே திரித்த கணையார் திரிபுறமூன்றும் செந்தியில் மூழ்க எரித்த இறைவன் இமயவர் கோமான் இணையடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் சிரித்த முகங் கண்ட கண் குண்டு மற்றினி காண்பதென்னே சுற்றுமர சுரபதீனின் திறப்பாதமல்லால் பற்றொன்றிலாம் அழைப்ப பறவையுள் நஞ்சையுண்டான் செற்றங்கனங்கனை தீவிழித்தான் தில்லை அம்பலவன் நெற்றி ஈர்க்கண்கண்ட கண் கொண்டு மாற்றினி காண்பதென்னே சித்த தெழுந்த செழுங்கமலத்தன்ன சேவடிகள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை பலவன் முத்தும் வைரமும் மாணிக்கந்த விளங்கிய தூமத்த மலர் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்னே தருக்கு மிக தொத்தோல் வலிவுன்னி தடவரையை வரை கைகளால் எடுத்து தார்ப மலைமகள்ன் சிரித்து அறக்கண்மணிமுடி பத்தும் அணிதில்லை அம்பலவன் நெருக்கிமிதித்தவிரல் கண்ட கண் கொண்டு காண்பதென்ன சுவாமி மூலஸ்தானநாதர் சபாநாயக்கர் அம்பாள் சிவகாமி அம்மை திருச்சிற்றம்பலம்